அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உழைப்பே உயர்வை தரும் உழைப்பின்றி ஊதியம் அரிய காரியங்கள் செய்வதற்கு அவசியமான ஒன்று ஓயாத உழைப்பு சிந்திப்பதானால் நிதானமாக சிந்தியுங்கள் செயல்படுவது ஆனால் உறுதியோடு செயல்படுங்கள் வெற்றியாளர்கள் எதற்காகவும் மனத்தளர்வு அடைவதில்லை மன தளர்வு அடைபவர்கள் வெற்றியாளர்கள் ஆவதில்லை உழைப்பு தான் ஊக்கத்தையும் வெற்றியையும் தருகிறது விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தனர் பிள்ளைகள் மூவரும் பொறுப்பில்லாமல் இருப்பதை பார்த்து விவசாயி மிகவும் கவலைப்பட்டார் வயதாகி இறக்கும் தருவாயில் இருந்தார் விவசாயி ஒரு தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார் தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையில் இருப்பதாக சொன்னார் அதை தேடி எடுத்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு றந்து போனார் பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செய்தார்கள் அதன் புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டினார்கள் புதையல் எதுவும் கிடைக்கவில்லை ஒருவேளை அப்பா இரண்டடி என்று சொல்வதற்கு பதிலாக ஓரடி என்று சொல்லிவிட்டாரோ என்ற சந்தேகத்தில் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்தவனின் நிலக்கை இன்னும் ஓரடி ஆழமாக தோண்டினார்கள் அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவில்லை எப்படியும் புதையலை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்ற வெறியில் இரண்டாவது மகனின் நிலத்தையும் இரண்டடி வரை தோண்டினார்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சியது இவ்வளவு தூரம் வந்த பின் எப்படி விடமுடியும் என்று கடைசி மகனின் நிலத்தையும் இரண்டடி தோண்டினார்கள் மறுபடியும் ஏமாற்றமே அப்பா மேல் வருத்தம் வந்தாலும் அவர்கள் சரி தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களில் விதை விதைத்தார்கள் நீர் பாய்ச்சினார்கள் உரம் இட்டார்கள் உழைப்பு வீண் போகுமா ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபமும் கிடைத்தது இப்படி உழைப்பால் வரும் பயனைத்தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார் என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆயிரம் முறைகள் தலை குனிந்து பிரார்த்தனை செய்வதை விட மனிதன் தனக்கு மகிழ்ச்சியை தரும் வேலையை செய்வது சால சிறந்தது ஹீரோ சார் நாட் பான் வீரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் பிறப்பதில்லை தந்தை சொன்ன புதையில் செய்தியே அவர்களை உழைப்பதற்கு வழிகாட்டியது முன்னேற்றத்தையும் ஊக்கத்தையும் தந்தது நன்கு உழைத்தார்கள் பலனடைந்தார்கள் வள்ளுவர் இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கைசை மாளையவர் என்கிறார் இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கைசெய்தோங் மாளையவர் உழவுத் தொழில் செய்து வரும் விவசாயி தானே உழவு செய்து தான் உண்ணும் இயல்பினை உடையவர்கள் அவர்கள் பிறரை எதிர்பார்க்க மாட்டார்கள் தம்மிடம் இறப்பவருக்கும் ஒழிக்காமல் கேட்டதை தரும் குணத்தை உடையவர்கள் என்கிறார் வள்ளுவர் நம்முடைய உழைப்பில் நாம் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் வெற்றியை நிச்சயம் பெற முடியும் மனம் தளராது போராடினால் முடியாது என்று ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமர சுவாமி